அனுப்பித்தார்கள் அவர் தோடர்களுக்கு தொழுகை நடத்தும் போது என்ற சூறாவை ஓதி முடிப்பவராக இருந்தார் போரிலிருந்து அவர்கள் திரும்பியதும் நபி சொல்லு அலி வசல்லம் அவர்களிடம் இந்த விவரத்தை கூறினார்கள் இவ்வாறு செய்தார் என அவரிடம் கேளுங்கள் என்று அவரிடம் கேட்டார்கள் நிச்சயமாக இது ரஹ்மானின் தன்மைகளை கொண்டதாக உள்ளதாகும் ஆகவே அதை ஓத விரும்பினேன் என்று அவர் கூறினார் அதை கேட்டு நிச்சயமாக அல்லாஹ் அவரை விரும்புகிறான் என அவரிடம் கூறுங்கள் என நபி சொல்லு அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஏழு மூன்று ஏழு ஐந்து முஸ்லிம் எட்டு ஒன்று மூன்று